விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு விசுவாச நடை ஆஃப் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் பத்தாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் சகோதரரே இசலவேரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவன் நோய்க்கு செய்யும் விண்ணப்பமு இருக்கிறது தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல எப்படி அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் மோசே நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான்றி எழுதியிருக்கிறான் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்படும்படிய பிரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் கிறிஸ்துவை மறைத்தோரில் ஏறி வரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற ஐசுவரிய ஐஸ்வர்ய இருக்கிறார் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இன்றைய மனப்பாடு வசனம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரஹாம் கீழ்படிந்தான் பை ஃபைத்ரஹாம் கீழ்படிதலை விசுவாசம் இலகு வாக்குகிறது எவரையாவது நாம் நம்பிவிட்டால் அவர்கள் சொல்லுவதை எல்லாம் செய்வது நமக்கு எளிதாக அல்லவா ஆப்ரஹாம் கடவுளின் நண்பன் என்று அழைக்கப்பட்டவன் அவன் கடவுளை ஒரு நண்பனைப் போல நம்பினதால் அவருக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு செலவாயிற்று பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரோடு ஒருவர் நண்பர் போல பழகும் இல்லங்களில் கீழ்ப்படிதல் அவ்வளவு இன்பமும் இயல்புமாய் மாறிவிடும் தமது பூ உலக வாழ்வில் இயேசு நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நண்பராக இருந்தார் பாவிகளின் சிநேகிதர் என்ற பட்டப்பெயர் பெற்ற அவர் தமது சீடரை தமது நண்பர் என்று அழைத்தார் நம்பிக்கைக்கு நட்பு அடித்தளமானது கடவுளுடைய கட்டளைகள் அவரது திருவசனத்தின் மூலம் நமக்கு வருகின்றன அவைகளை நம்பினால் ஒளிய நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது அறிவு தரும் மரத்தை குறித்து கடவுள் ஆதாம் இடம் சொல்லி இருந்ததை அவன் நம்பாமல் போனதினாலேயே அவன் அவருக்கு கீழ்ப்படிய தவறினான் இஸ்ரேல் மக்களின் கீழ்படியாமையின் அடிப்படை காரணமும் அவர்களது அவிசுவாசமே எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனம் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்படியாதவர்களை குறித்த ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் இந்த விஞ்ஞான யுகத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல இன்று இந்தியாவில் டெக்னாலஜி டே அதாவது தொழில்நுட்பத்தினம் பொது அறிவிற்கும் தத்துவ ரீதிக்கும் கடவுள் எதிரானவர் அல்ல ஆனால் யாவும் அவரது திருவசனத்திற்கு முன் அடிபணிய வேண்டும் முழுவதும் முயன்றும் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் பேதரு வெகுவாய் சளிப்படைந்திருந்தான் ஏசு மீனவர் அல்ல அவர் ஒரு தச்சர் அவர் பேதருவை பார்த்து வலகை ஆழத்திலே வீசும்படி கூறிய போது அப்படி செய்வது பேதருவுக்கு அவ்வளவு எளிதா ஆனால் அவன் தான் மீன்பிடிக்கும் நீண்ட அனுபவத்தை வார்த்த போதோ கீழ்படிதல் அவனுக்கு சுலபம் ஆயிற்று ஆயினும் உமது வார்த்தையின் படியே நான் செய்கிறேன் என்றான் அற்புதம் நிகழ்ந்தது இவ்வித விசுவாசம் திரும்ப திரும்ப திருவசனத்தை கேட்பதனாலேயே வரும் வெறுமனே வாசிப்பது அல்ல அதை கேட்க அதாவது கடவுளின் வார்த்தையை வா நம்முடன் பேசுகிறார் நம்ப வேண்டும் அவ்விதமாய் கேட்டல் நம்மை விசுவாசத்திற்கும் அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலுக்கும் நம்மை வழி நடத்தும் அவிசுவாசத்தினாலே இருதயம் கடினப்படும் பொழுது கீழ்ப்படிதலும் கடினமாகி விடுகிறது எபிரேயன் இருபாக்கியோன் இதை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பு விடுக்கிறான் சகோதரரே உயிருள்ள கடவுளை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் கவனமாயிருங்கள் எபிரேயர் மூன்று பன்னிரண்டு ஆம் நம்மை அழைப்பவர் உயிருள்ள தேவன் என்று நாம் உணரும் பொழுது தாயின் மடியில் முழு நம்பிக்கையுடன் விழுந்து கிடக்கும் குழந்தை போல நாம் இருப்போம் கவலை இராது லக்கம் இராது என்ற பதினெட்டு முப்பத்தி நாலு முதல் பதினெட்டு தொண்ணூத்தி ரெண்டு வரை வாழ்ந்த தேவ பக்தன் பிரின் இப்படி எழுதினார் விசுவாசமும் ஒரே கட்டில் கட்டப்பட்டவை ஆம் ஆண்டவருக்கு கீழ்படுகிறவன் ஆண்டவரை நம்புகிறான் ஆண்டவரை நம்புகிறவன் ஆண்டவருக்கு கீழ்படுகிறான் ஒரு அருமையான பழம் பாடல் நினைவுக்கு வருகிறது நான் அதை பாட முயற்சிக்கிறேன் கீழ்பாடிவோம் தேவ சேத்தாம் செய்வோம் தீர்வாக்கை போதும் நம்பி கீழ்பாடிவோம் For there is no other way to be happy in Jesus, but to trust and obey. Vishuasatthunale Abraham killpadindahan. Yengal Mahapri Devine, Vishuasanaadai pottu, Yengaludaya Walnarkilai in the world kallikku mpidhi, Nere yengalukka anayitir, aloosanay thandullir, adarkana at, நீர் கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே ஜீவன் உள்ள தேவனாகிய விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் அவிசுவாசம் உள்ள இருக்கும் எங்களை அறியாமல் வந்துவிடாதபடிக்கு கர்த்தாவை மிகவும் கவனமாய் மிகவும் ஜாக்கிரதாய் அதுவும் தொழில்நுட்பம் பெருகியுள்ள விஞ்ஞான அறிவு எல்லா தலைமுறைகளையும் மிஞ்சியுள்ள இந்த காலத்திலே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விலை உயர்ந்த விசுவாசத்தை பொன்னிலும் மேலான இந்த விசுவாசத்தை மிகவும் கவனமாய் பத்திரமாய் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே கீழ்படியாத பகுதிகளை எல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்து ஏன் நாங்கள் கீழ்ப்படியவில்லை என்று கண்டுபிடித்து உங்களுடைய வார்த்தையை அப்படியே சிறுபிள்ளை போல் விசுவாசித்து ஆமாண்டவரே ஆமாண்டவரை என்று சொல்லி உமக்கு ஆமாம் சாமி போடுகிறவர்களாக நாங்கள் எல்லாரும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்